வணக்கம் 7. இரண்டாயிரத்தி இருபது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. ரொனால்டோவுக்கு ஐரோப்பிய தங்க காலனி விருது வழங்கப்பட்டது 2. உலக பிளிட் செஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் மேக்னஸ் கார்ல்சன் சாம்பியன் பட்டம் வென்றவராவார் மூன்று நீர் சுத்திகரிப்பு மற்றும் மேலாண்மை நிறுவனம் பாபெக் பீகார் மாநிலத்தில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைய உள்ளது இரண்டு இந்த ஆண்டு இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே அணுமின் நிலையங்கள் குறித்த தகவல்கள் ஜனவரி ஒன்னாம் தேதி பரிமாறிக்கொள்ளப்பட்டன மூன்று பீமா கொரேகான் போரின் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்